அவர்கள் கழுத்தின் மீது ஓரப்பகுதி தடிப்பமாக இருந்த நஜரா நாட்டு போர்வையை போட்டிருந்தார்கள் அப்போது ஒரு கிராம காட்டரபி வந்து அவர்கள் மேல் இருந்த போர்வையை கடுமையாக அழித்தார் அப்போது நபி சொல்லாஹு அணிஹிவசல்லம் அவர்களின் தோல்பட்டையின் மேல்பகுதியை பார்த்தேன் அந்த காட்டரபி அந்த போர்வையை கடுமையாக பிடித்து இழுத்ததின் காரணத்தால் அது நபி அணைகி வசல்லம் அவர்களின் தோல்பட்டையில் அடையாளத்தை ஏற்படுத்திவிட்டது அந்த காட்டரபியோ முஹம்மதே உன்னிடம் உள்ள அதாவது பைத்துமால் பொருளில் இருந்து எனக்கு தரும்படி கட்டளையிடுவீராக என்று கூறினார் அவரின் பக்கம் திரும்பி எனப்பி சொல்லும் அவர்கள் சிரித்துவிட்டு பொது நிதியிலிருந்து அவருக்கு நன்கொடை கொடுக்கும்படி கட்டளையிட்டார்கள் பூஜ்ஜியம் ஒன்பது முஸ்லிம் ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து ஏழு